उपाये चैव, ௌடபதாச்சாரிய <laughs> ஷ்டைக்கான உபாயமாகிய பிரம்மத்தியானம் அஜாதி பிரம்மத்தியானம் அத்வைத தியானம் அதை பண்ணுகிறார் இதுல முதல்ல என்ன சொன்னார்னா மனோ தான் ஞான அடைய முடியும் யாருக்கு மத்தியம அதிகாரிக்கு உத்தம அதிகாரிக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்ணமாக இருக்கிறதுனால ஸ்ரவண மனநத்திலேயே அவனுக்கு நிதித்தியாசனமும் நடைபெற்று விடுகிறது ஆகவே அவனுக்கு ஃபார்மலா நிதித்தியாசனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இது பற்றி வித்தியாருந்தரும் பஞ்சதையில் நிறைய இடத்துல சொல்கிறார் தியான தீப பிரகரணம் அப்படின்னு இருக்கு தியான தீப பிரகரணம் ஒரு டாபிக்கே இருக்குது பல இடங்களில் இது பற்றியெல்லாம் நிறைய பெரியவர்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்லி இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கிடும் நம்ம வந்து இப்போ முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் கேட்டதுக்கோ முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் படித்தோம் அதையும் படிக்கத்தான் செஞ்சோம் படிக்கலன்னு சொல்லலை படித்தோம் அதுக்கப்புறம் வந்து அமனிபாவம்னு ஒரு டாபிக் ஆரம்பிச்சிது அந்த டாபிக்கும் முடிஞ்சு இந்த மனோ சொல்லி நாற்பதாம் ஸ்லோகத்திலிருந்து இது ஆரம்பிச்சிடும் இப்போ இது மத்தியம் அதிகாரிக்குன்னு சொன்ன நம்ம ரொம்ப சீரியஸ் இல்லையா எனக்கு அப்படிதான் தோன்றுறது நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் நீங்களும் சீரியஸாக தான் கேட்குறீங்க இது என்ன தெரியறதுன்னு கேட்டால் நம்ம வந்து வேதாந்தம் படிக்கிறதை காட்டினா அந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த்தை தான் ரொம்ப விரும்பிறோம் இது என்ன நிமித்த காரணம் உபாதான காரணம் அபின்னிமித்தோபாதான காரணம் விவரத்த காரணம் என்னமோ நான் ஏன் துக்கம் போலான்னு வந்து பாடம் கேட்க வந்தா அதுக்கு ஏதாவது வழியை சொல்றதை விட்டு விட்டு இது நிமித்த காரணம் இது உபாதான காரணம் இது அபிந்த நிமித்தோபாதான காரணம் இது அஜாதி காரண காரியமும் இல்லை இது காரணமும் இல்லை காரண காரிய அத்தீதம் இப்படி என்னவோ பேசின்ட்டு இருக்கேன் இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படி ஒருவேளை சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா நான் வந்தது என்னுடைய துக்கம் நீங்கிறதுக்கு ஏதோ வேதாந்தம் படித்தா போகும்னு யாரோ சொன்னாங்க அதனால இங்கே வந்தால் நீங்கள் என்னென்னா அஜாத்திங்கிறீங்க நகஷ்ட ஜாயத்தை ஜீவகான்னு சொல்லிட்டு ஜீவனே முதல்ல தெரியல அப்புறம் வந்து அவன் வேற சொல்லிட்டு அப்படி நீ ஈஸ்வரன் வேற நீ வேற அப்படின்னு நினச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கிறது வேற மட்டம்லாம் சொல்கிறீங்க என்னது என்ன கேட்போம் என்ன சொல்லணும்னா இந்த தொடர்ந்து இருக்கு சம்சாரமும் இருந்து ஞானபூர்வ சம்சாரம் இருந்து சுவாமி ஒரு பக்கம் அறிவு பாட்டு இருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சம்சா ஞானம் வந்தா நீங்க போயிடும் சொன்னீங்களே சொல்பர் திராயத்தை மகோதோபயாத்துன்னு கர்மயோகத்துக்கே பகவான் சொன்னார் ஆனா அதெல்லாம் முடிச்சு உபாசனை பண்ணி வேதாந்தத்துக்கு வந்தா அப்பவும் ப்ராப்ளம் கண்டி ஆறுது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைராக்கியம்லாம் இருக்கு இருந்தாலும் என்னமோ இன்னும் நான் வந்து இன்னும் திருப்தியா இல்லை தெரியுது அகம் திருப்தாங்கிற ஞானம் இருக்கு ஆனால் அகம் திருப்தகான்னு சொன்னாலும் அந்தகரணத்தில் என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா ஓ மனசு இந்த அகண்டாக்கார விற்பி பிரம்மா கார விற்பி மயமா தான் வழி அதுக்கு நான் உபாயம் சொல்கிறேன் அதனால் வந்து நீ என்ன பண்ணுற ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலான்னு நென்சன் இருக்க அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு தில்லு வேணும் உனக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் உனக்கு கிடையாது ஆகினால வந்து அமனிபாவமெல்லாம் நினைக்கவே முடியல அது பாட்டுக்கு இருந்துருக்கு நான் பாட்டுக்கு என்ன பிரகாசிச்ச பிரவருத்திச்ச மோகமே பாண்டவ நேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவிருத்தானி காங்கி எல்லாம் நல்லா படிச்சிருக்கேன் புரிஞ்சுன் இருக்கு ஆனாலும் என்னமோ மாதிரிதான் இருக்கு சுவாமி முழுக்க முழுக்க நான் வந்து முக்தன்னு எனக்கு சொல்ல முடியல நினச்சிக்க முடியல அப்படின்னு ஒரு வேலை சொல்றான்னு வச்சு இது யாரு சொல்லுவா மத்தியமதிகாரிதான் சொல்லுவார் உத்தம அதிகாரி தான் மாறிவிட்டாரு சித்த நாயாச்சன் அதனால இவர் என்ன பண்றாருன்னா இப்படி கேட்கறதுனால சாஸ்திரம் சொல்றது சரி மனோ பண்ணலாம் ஆனா இந்த மனோ நிகரத்துக்கு ஞாபகம் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சித்தன் மெய்வருந்த கூலிதரும் ஆகையினால ஈஸ்வர அனுகிரகம் உனக்கும் இல்லை எங்கேயோ பிரச்சனையா இருக்குமோ சில பேருக்கு என்ன சந்தேகம்னா வேதாந்தம் படித்து எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடைக்கல பேசாம நான் சகுண பிரம்மத்துக்கே போயிடுறேன் நான் திரும்ப நான் சகுண பிரம்ம உபாசனைக்கே போயிடுறேன் பேசாம நான் தர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு அந்த வாழ்க்கையே போயிடுறேன் கர்மகாண்டிங்கன்னு அதை தான் சொல்லிட்டு கர்மனா மோக்ஷா பண்டையுள்ள கர்மமே கர்த்தா எனும் பெயர் பக்ஷம் நான் இச்சிப்பனோ தாய்மாரவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் இதை தான் சொல்லியிருக்காரு அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்க விளக்கும் ஒரு தெய்வ அருள் இல்லாமல் எதுவும் இல்லை அறிவும் உண்டு என்று கண்டனை செய்து கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் கர்மங்கள் போராடுதே கண்ட வார்த்தையெல்லாம் சொல்றாரு கண்டனையலாம் அல்ல என்று கண்டனை செய்து கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் வாழ்த்த கர்மங்கள் போராடுதே பண்டை உள்ள கர்மே கர்த்தா எனும் பெயர் பட்சம் நான் இச்சிப்பனோ தன்னையே பிறரையே நோவனோ அடுத்த பாட்டுல தற்காலம் அதை நோவனும் பந்தமாது தந்த வினையே நோவனும் பரமார்த்தம் ஏதும் அறியே அதனால தான் தாய்மார்டு ரொம்ப பிடிக்குது காரணம் என்னன்னு நம்ம பிராபலத்தை பாடுற ஊர்ல இருக்கேட் பண்றோம் சரி சரி இதை சொல்லுங்க இந்த மனசை என்ன பண்றது அதுதான் பிரச்சனை அது இல்லப்பா அது மிச்சயான்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆனாலும் ஆனாலும் ஆனா அந்த நித்தியங்கிற எண்ணம் பலமா இல்லையா சத்திய மாதிரி தோன்றது எல்லாம் சொல்லிட்டீங்க வாஸ்தவம் சாஸ்திரம் சொல்றது யுக்தி பூர்வமா சொல்றீங்க ஜெகத் ஸ்ருத்தியா ஜீவஹா நிஷேதா ஸ்ருத்தியா ஜெகத் நிஷேதா யுக்தியா ஜீவ நிஷேதா யுக்தியா ஜெகந் இத்தனை நிஷேதம் பண்ணினத்துக்கு பிறகும் ரொம்ப பலமா இருக்கு விக்ரங்கள் தியான விக்னானி விக்னாக சொன்னாலும் தப்பு இல்லை விக்னாக தியானத்துக்குரிய விக்னங்கள் ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி அது மாத்திரம் இல்லை கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக இதை விட்டுவிடக்கூடாது ஆனால் நிறைய பேர் அபயே பயதரிசினாக சொன்னார் இல்லையா இது வேண்டாம்ப்பா இந்த இந்த வேதாந்த அத்வைதமே நமக்கு வேண்டாம் துவைதமே நல்லாவே இருக்கு அதுவே திருப்தியாதான் இருந்தது என்னமோ அதை காட்டில் மேலே கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு திண்டாட வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசாம துவைதத்துக்கே போயிடுறேன் எனக்கு அந்த கட்சி தான் பிடிச்சிருக்கு துவைத கட்சி பாருங்க அங்கேயும் கட்சி மாறுறதுலாம் இருக்கு துவைத கட்சியிலேருந்து இந்த கட்சி இந்த கட்சிக்கு கூட்டம் சேரும்போது இருக்கேன் அந்த கட்சிக்கு போய் அந்த கட்சியில கூட்டம் குறைஞ்சிடுத்து அப்புறம் பழமொழி இந்த கட்சிக்கு வந்துதான் அப்படி ஒரு ரெண்டு மணுவும் அங்க போனதுக்கு அப்புறம் அது பரவாயில்ல போட்டுருக்கு அங்கரைக்கு அக்கறை பச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா தோணலாம் ஒரு பெரியவர் சொன்னார் நான் வந்து நீங்க வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன சாந்தியோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் ரொம்ப பரமசாந்தியோட இருக்கீங்களே வாழ்க்கையில ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வாழ்க்கையில எது கஷ்டமோ அதை விரும்பி தேர்ந்தெடுத்தேன் அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன் வாழ்க்கையில எது ரொம்ப கஷ்டமோ அதை நான் விரும்பி தேர்ந்தெடுத்தேன் அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன் இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது மக்கள் என்ன நினைக்கிறாங்க வாழ்க்கையில எது சுலபமோ அதைத்தான் விரும்பி தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் இதுதானே சத்தியம் இப்ப வந்து மூணு நேரம் ஸ்நானம் பண்றது மூணு நேரம் ஜப்பம் பண்றது படிக்கிறது பாடம் சொல்றது இதெல்லாம் நிறைய பேர் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அது நான் விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கேன் எனக்கு ஆனந்தமா இருக்கு அப்ப இது என்ன தெரியும் அதானே பொதுவான நியாயமே தானே எது இஷ்டம் தத் சுகம் எத் அனிஷ்டம் தத் துக்கம் ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு வந்து புலன் வழி அவங்களுக்கு இன்பமா இருக்கு அதனால அந்த வழியை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க அதனாலதான் எம தர்மராஜா சொன்னார் நிறைய பேர் தர்ம மார்க்கு யாருக்குன யோகினம் பகவானே சொல்லிவிட்டார் சந்யாசு மகாபாகோ துக்கமாப்தும் அயோகத்தா சொன்னார் அந்த அதிகாரி பேதம் ஒரு பக்கம் இருக்கிறது இருக்கட்டும் அது நிறைய பேருக்கு நீ வந்து சாப்பிடுறது உனக்கு சுகமா விரதமா இருக்கிறது சுகமானு கேட்டா என்ன சொல்லுவோம் ஒருத்த சாதாரணமா சாப்பிட்றதுதான் சுவாமி சுகம் அதுதான் சௌரியமா இருக்குதான் சொல்லுவான் அப்ப என்ன விரதம் உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய சக்தி வருதப்பா உடம்புக்கும் அனுகிரம் அனுகிரம் இருக்கு முறையா இருக்கணும் யதாசாஸ்திரம் விரதம் யதாசாஸ்திரம் விரதம் அப்படி இருந்தா உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது புத்திக்கும் நல்லது அப்படி இருந்து பாரு அப்படின்னு சொன்னா கஷ்டம்தான் ஆனா கஷ்டத்தை சூஸ் பண்ணினா ஆனந்தம் நம்ம சாஸ்திர தர்ம மார்க்கம் எல்லாம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதான கிருஷ்ணர் கீதையில சொல்றார் எத்தது அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தோபமும் ஆரம்பத்தில் விஷம் பரிணாமத்தில் அமிர்தத்துக்கு சமானம் அது இன்னொரு வார்த்தை சொன்னார் அபியாசா திரமத்தே எத்த எத்தனை துக்காந்தம் செ நிகச்சது அபியாசத்தினால வரணும் சாதாரண வார்த்தை இல்லது சாத்திய சுகத்துக்கு இவ்வளவு நிகச்சதி அந்த துன்பத்தின் முடிவை உடையதும் அபியாசத்தினால் அடையப்படுவதும் ஆரம்பத்தில் விஷம் போன்று கருதப்படுவதும் முடிவில் அமுதத்துக்கு ஒானதும்மான என்ன சாதாரண ஆத்முஜம் சுகம் சாத்விக்கே விஷம் பரிணமே பரிணமே மிருமம் சுகம் சபியசாணம் சுகம் சார்ப்பூர்ணுத்தம் ஆனால் என்னெல்லாம் லட்சணம் பார்க்கும் அகிரே அமதோபம் சுகம் சார் ஆத்முஜம் சுகம் சாத்விக்க அபியாசாதே எத்தாந்தம் சாத்விகம் சுகம் ஆக அதுக்கு வழி சொல்ல ஆரம்பிக்கிற போது விக்கிரங்களை பத்தி சொல்றாருங்க சொல்லுகின்றே போலாம் போன்று விஷய விளக்கி சொல்றார் காமபோகையோ விட்சிப்தம் காமயோ போகையோஹோ விஷிப்தம் மனஹா மனஹ் பண்ணிக்கணும் அத்தியாகாரம் பண்ணணும் மனஹா உபாயன தகுந்த உபாயத்தின் மூலம் பின்னாடி சொல்ல போற விக்ஷேபத்துக்கு ஒரு டெபனிஷன் கொடுக்கிறார் விக்ஷேபம் என்ன விக்ஷேபத்துடைய தன்மை என்ன சொல்ற இடைஞ்சல் என்ன அப்படின்னா ஞாபக ஏற்கனவே இவன் வந்து மந்த மத்திய மதிகாரின்னு இந்த இடத்துல பேசியிருக்கோம் நாம இவனுக்கு இப்படி இருக்குமாங்கிறதுலாம் நமக்கு சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்யும் விதவிதமான மனங்கள் கர்மத்தோடூப அந்த காண்டெக்டில் எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் பகவான் நாலாவது அத்தியாயம் அதே மாதிரி இந்த கர்மாவோட ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல ஊழல் பெருவழி யாவில் நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவன் தன் உண்மை அறிவே மிகவும் இருக்குமோ சொல்ல முடியாது இதெல்லாம் ஓவர் பவர் பண்ணி வரணுமே நாம இப்ப இப்ப ஜகத்தை வந்து வியாபகாரிக சத்தியம் வச்சுக்கிண்டு பேசிட்டு இப்ப வேதாந்த திருஷ்டில பேசல உலகத்துல நம்ம மனசு அனுபவத்தை நம்ம வச்சுக்கிண்டு மனசினுடைய மித்யா துக்கத்தை பத்தி விசேஷமா பேசணும் அவசியமே அது அவ்வளவு பலமா இருக்கியா மித்யா விரத்தி திருடமா இருக்கா சத்தியவருத்தி திருடமா இருக்கா மனஹா மித்யா அப்படிங்கிற விற்பி மனசுல திருடமா இருக்கா மனச மனஹா சத்தியங்கிற விறத்தி மனசில் திருடமாக இருக்கா அப்படின்னா மனஹா சத்தியம்ங்கிற விற்பி தான் திருடமாக இருக்குது நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து என்ன நெஞ்சை உழைத்து ஒரு வஞ்சகம் இல்லை வாஸ்தவம் தானே சொல்கிறோம் தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க நமக்கே தெரியும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகு அப்போ என்னென்னா எதுக்கு இதை சொல்ல வந்தேன் பரவாயில்ல அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நிகருண்டியா நிகரு காமபோகயோகோ விக்ஷிபம் விட்சேபம் எப்படி வர்றது அப்படின்னா எதுக்கு சொல்றேன் இந்த ககனா கர்மணோ கதைக்கு போனேன் அதாவது எப்படி வரும் என்ன பண்ணுன்னு சொல்ல முடியலை எவ்வளவு நாள் ஆனாலும் திடீர்னு என்னவாவது ஒன்று கிளம்பி விடுறது உள்ள இருந்து ஆகவே பி கேர்ஃபுல் ரொம்ப ஜாகிரதையாக சொல்கிறாரு நீ பார்த்தீங்கன்னா விசார சாதத்தில் கூட இதெல்லாம் வரும் எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு வந்து என்னெல்லாம் விக்கிரங்கள்லாம் வர்றது எப்படிலாம் பிரதிபந்தங்கள்லாம் இருக்கு என்னென்ன சங்கத்தினால என்ன நாசம் தன நாசகா எல்லாம் வந்திருக்கும் சர்வநாச நான் சொல்லலை வருவது எல்லா நாசமும் அதனால ஏற்படும் பாரு இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க காம போகயோக விக்ஷிப்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா காமஹான்னா இன்னும் ஏதோ ஒரு நல்ல டிசைனாக இருந்தாலும் அது நிச்சயபம் தான் ஞாபகம் எனக்கு கைலாசத்துக்கு போகணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருக்குன்னா அவனுக்கு நிதித்தியாசனம் தகராறு தான் ஞாபகம் பண்றது கஷ்டம் ஏன்னா அந்த எண்ணம் இருக்கே கைலாசா சத்தியகாவா மிச்சாவா இப்படியே சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு வழி பண்ணிடுவீங்க போல் இருக்கேன் இது கைலாசத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு நல்ல ஆசை தான் அப்புறம் அமரநாத்துக்கு போன ஆனந்தம் வேற உள்ள உட்கார்ந்துருக்கு அது போக ஆனந்தம் நான் நல்லதாகவே சொல்றேன் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக வந்து ஆச காம காம போகையோ இந்த சரீரத்தோடைய பிறந்தது இந்த காம போகம் அதையும் நீங்கள் ஒத்துக்கத்தான் வாங்கும் ஆக இந்த காம அப்படின்னு சொன்னா ஆசை ஆசை இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு நம்ம இந்த ஜென்மாவில கைலாசம் போக முடியுமா கைலாஸ் போனா ஆளே லாஸ் நிஜமா போனா கைலாசத்துக்கு போயே போயிடலாம் இப்ப போனேன் இப்ப போகணும்னு ஆசை இருக்கு அது ஒரு அது அது ஒரு விக்ஷயம் வந்தாது அந்த எண்ணம் இருக்க இறைவா அந்த எனக்கு வேற ஒரு ஆசையும் அந்த காட்சியை பார்க்கணும் கைலை மலையானே போற்றி போற்றின்னு அந்த காட்சியை இன்னைக்கு நான் பார்க்கறது அதுவே போருமே சம்சாரத்துக்கு அடுத்த ஜென்மாவுக்கு அந்த கைலாசத்துக்கு போறதுக்காக பரப்பான் அப்புறம் எப்படி பரப்பான் அப்புறம் அந்த பாட்டை வேற சொல்லுவோம் மனித பிறவியும் வேண்டுவதே பாட்டை வேற சௌகரியமா இருக்கு சௌரியமா போச்சு நான் இந்த மாதிரி சொல்றேன் பாசிட்டிவா சொல்றேன் சாஸ்திரத்துல எல்லா விஷயமும் சொல்லி இருக்கும போகயோ காம போகையோன்னா இது ஆசை நிறைய அனுபவிக்கணும் இருக்கு அது கிடைச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அது ஒரு எண்ணம் இருக்கு அப்புறம் ஏற்கனவே வாழ்க்கையில அனுபவிச்சதை பத்தின எண்ணங்கள்லாம் இருக்கு ஆஹ போக வத்தி காம விர்தி இந்த போக விற்தியும் காம விற்பியும் இருக்கிறதுனால மிளகாப்படியே சாப்பிட்டே தீரணும் தோணும் விட்டுடு அப்படின்னு சொன்னா ஒரு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு தான் நீ இதெல்லாம் வேண்டாம் உப்பு சாப்பிடாது டாக்டர் சொல்றார் உனக்கு ஹெல்த் நல்லா ஆகணும்னா உப்பு உப்புன்னு வாயில் சொல்லு உப்பு உப்பு வந்து சாப்பிடாது வாயிலின்னு சொன்னா ஏதோ ஞாபகத்துக்கு வந்துடும் உப்பை பத்தி உப்பு பற்றி உப்பு சப்தம் உபயோகப்பிக்கப்படுத்தலாம் ஆனால் உப்ப நீ நினைக்க கூட கூடாது வார்த்தைக்கா சொல்லு அது மாதிரி சக்கரே யூ ஆர் ஸ்வீட் ஒய் யூ நீட் ஸ்வீட் அதனால நீ வந்து ஸ்வீட் நீ என்னத்துக்குப்பா ஸ்வீட்டை விரும்புகிற யூ யுவர் சன் ஸ்வீட் அப்படி சொல்லி டாக்டர் சொல்லிடுவார் சர்க்கரை பக்கம் போகாதே சொல்லுவார் ஆனால் நமக்கு விடுமான்னு என்னன்னா நமக்கு இன்னும் அந்த வாழ்க்கையில் இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டேன் இந்த பஞ்சாபில் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று சொல்கிறாங்க எல்லோரும் சொல்ல சொல்ல நமக்கு அப்படி நாட்டில் எச்சை ஊறுறது அது சாப்பிட்டா நல்லா இருக்குமே நான் வேறு இப்போ உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பழத்தை கொடுத்து கொடுத்துட்டேன்னு வச்சு உங்களேன் ஒரு ஸ்பெஷல் பழத்தை கொடுத்துட்டேன்னா அது உள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆகிடுது இப்படி நமக்கு இந்த சம்ஸ்காரங்கள் நிறைய இருக்குது பலமாக இருக்குது நமக்கு வந்து உப்பு சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டம் ஆனால் நல்லது ஆனால் நல்லது உப்பு சாப்பிடறது சந்தோஷம் அதான் சுலபமான வழி கஷ்டமான வழி புரியறது இல்லை சுலபமான வழியில போனா வியாதி நிச்சயம் கஷ்டமான வழியில போனா வியாதியிலருந்து முக்தி நிச்சயம் வியாதி முக்தாக நிச்சயம் நம்ம மனசை எதை சூஸ் பண்ணும் ஒரு அதாவது நான் சொன்னேன் அவர் பெரியவர் சொன்னாரு சொன்னேன்னு வாழ்க்கையில வந்து துன்பத்தை தேர்ந்தெடுக்கின்றவன் இன்பமாக இருக்கிறான் இன்பத்தை தேர்ந்தெடுப்பவன் துன்பப்படுகிறான் இது இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ காம போகையோ விக்ஷித்தம் எனக்கு அது இப்படி இருந்ததுன்னா தியானத்தில் நான் உட்கார்ந்துருக்கிற போது பன்னெண்டு நாள் ஆச்சு வெங்காயத்தையே பார்த்து ஆசிரமத்தில் வெங்காயம் சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க என்ன என்னவோ ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க இவங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டா நல்லா இருந்திருக்கும் இதுக்கு அது இல்லாதனால அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை நிஜம் தானே நான் கரெக்டாக தானே சொல்றேன் அஹோ மகிமா பலாண்டு மகிமா பலாண்டு வெங்காயம் பூண்டு அது அது எவ்வளவு தூரம் இருக்கு பார்த்தீங்களா விட முடியறதாது நம்மளால வெங்காயத்தை வெங்காய சன்னியாசமே பண்ண முடியல எங்க மனசு சந்யாசம் பண்றது என்ன நடக்கிறது நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா தயிர் ஜாதமே கிடைக்க தயிரே கிடைக்க அது எதுக்கோ வச்சிருப்பான் தயிரே கிடைக்க நம்மளால முடியுமா என்ன அது பழகி போயிடுது பரவாயில்லை ஆஹா நான் உதாரணத்துக்காச்சும் இது மாதிரி பல விற்ப சில சமயம் சாப்பாடை பற்றி கூட நினைக்காம பணம் நினைக்கிறவங்க இருக்காங்க ஆஹா ஆஷா ஆஷா பா அந்த கிருஷ்ணர் கீதையில் அந்த பதினாறு அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி இந்த ஆசுரிய சம்பத் நிறைய அது ஒரு பக்கம் இருக்குது அதை பற்றினா இங்கே ஜாஸ்தி சொல்ல விரும்பலை அது தேவையில்லை ஆனாலும் விக்ஷேபம் இருந்து கொண்டே இருக்குது அதாவது அனுபவிச்ச வாசனை அது ஒரு அது ஒரு விக்ஷேபத்தை உண்டு பண்றது அது நல்லா இருந்ததே அன்னைக்கு நல்லா இருந்ததே அது மாதிரி அன்னைக்கு ஒரு தடவை தயிர் சாதனை என்னமா இருந்தது தயிர் சாதம் அது மாதிரி திரும்ப பண்ணுவீங்களா அது அன்னைக்கு மாதிரி இருக்காது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் இல்ல அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு வரவே இல்லை அது என்ன இருந்தாலும் அன்னைக்கு தான் அதுதான் விக்ஷேபம் விட்சேபத்தை பத்தி எவ்வளவு நேரம் விட்சேபம் பண்றேன் அது இந்த காமபோக யோக விக்ஷேபா அது வந்து அது என் அது விக்ஷிப்தம் மனஹா நிகழப்பட்ட மனச நிகரம் பண்ணணும் அடையாத விஷயத்துல அடையணுங்கிற எண்ணம் ஒரு விக்ஷேபம் அடைஞ்ச விஷயத்தை ஞாபகம் ஒரு விக்ஷேபம் விக்ஷேபா விவிதா விக்ஷேபம் ரெண்டு வகையானது அடைய வேண்டிய விஷயங்களை நினைச்சு விக்ஷேபம் அடையிறது விஷேபனால விவிதம் விவிதம் க்ஷிபதி பேச செதர் அடிக்கிறது மனசை இங்கேயும் அங்கேயும் போடுறது ஒரே நேரத்தில் முப்பத்தி ஏழு எண்ணம் அப்படி வந்துட்டு போகுது அதனால தான் பாடினார் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்ததனி போதும் பராபரமே பாழான எண்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரி இது விக்ஷேபம் இப்படி ஒரு கதைன்னு சொன்னா இன்னொன்னு என்னன்னு கேட்டா லயம் அத பத்தி இன்னும் விளக்கம் எல்லாம் வரப்போகுது அப்படி போடணும் போயிடுறது தூங்கி போன உடனே என்ன அப்படியே அமைதியா இருக்கு அது ஒன்றும் கஷ்டமே இல்லை அமைதியை ஒன்றும் இங்க சஞ்சலத்தை அனுபவிக்கிறோம் விஷேபத்தில் அங்க என்னன்னா அமைதியை அனுபவிப்ப அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோங்கிற எண்ணம் கூட இல்லாம திரிபுட்டி ரஹிதமாக அப்படியே மனசு ஒடுங்கி போயிடும் மனசு ஒடுங்கி விடுகிறது அதுக்கெல்லாம் காரணம் சொல்றார் அதெல்லாம் பார்ப்போம் எதுனால லயம் ஏற்படுறதுன்னு காரணங்கள்லாம் சொல்றாரு அவர் நிறைய அதிகமா சொல்றதில்லை மற்ற கமெண்டேட்டர்ஸ் வியாக்கியான சொல்றாங்க சுப்பிரசன்னா சுசாந்தம் பிரசன்னம்னு சொன்னா சாதாரண பிரசன்ன தியாயே அது வந்து சுவாத்மா ராமம் முதித்த வதனம் தக்ஷணாமூர்த்தி பார்த்தா என்ன என்ன அர்த்தம் நல்ல பிரசன்னவதனத்துக்கு என்ன சொல்வது தமிழில் தெளிவாக இருக்கார் நல்லா பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கு மூடியாக இல்லை பார்க்குறதுக்கு பிரசன்னமாக இருக்கா அதனால விநாயகரை வந்து பிரசன்ன வதனங்கிறோம் அவரை பார்த்தா நமக்கே பிரசன்னா இருக்கு யானையை பார்த்தா நம்ம முகம் பிரசன்னா இருந்தது இல்லையா அதனால அவர் பிரசன்ன வதனஹாக பிரசன்ன வதனம் ததாத்தி அஸ்மாக அந்த விநாயகரை பார்த்தா யானையை கம்பீரமாக பார்த்தோம்னா நமக்கே நம்மளாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் ஆஹா அப்படின்னு பார்க்குறோம் பிரசன்ன வந்தனும் ஆனால் இதுவும் எப்படின்னா சுப்பிரசன்னா என்ன அது நல்லா ஒடுங்கி போய்டுறது தூக்கம் இல்லைன்னா ஊக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆகினால நம்ம தெளிவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கே விவகாரத்தில் அந்த நம்ம காரணம் அந்த அமைதியான மனம் ஒரு கொஞ்ச தூங்கின மனம்தான் தெளிவாக இருக்கும் தூங்காத மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தாலே இப்படி தூக்கம் இல்லாது தெரியும் அது பிரசன்ன மாது அது அப்பிரசன்னம் ஆகின இது சுப்பிரசன்ன தூக்கத்தில் அந்த பிரயோஜனம் கிடைக்கிறது மனசுக்கு ஆக அது என்ன பண்ணணும்னா உபாயன நிகிரியா அந்த மனசையும் நிகிரகம் பண்ணணும் எதா காமஹா தத்தா லயஹா அப்படிங்கிற நம்ம சில இதெல்லாம் சேர்க்கணும் தயானரோத்துக்கு அதாவது தியனவிரோ காமவி தியானத்துக்கு அதுவும் எதிரி சத்ரு அதே மாதிரி லயா அப்பி சத்ரும விரோதி சத்ரு அதே மாதிரி தான் இதுவும் சரி உபாயன நிக் அடுத்தது இனி அடுத்த சொல்லலை அவர் வந்து ரசாஸ்வாதம் கஷாயத்தை பற்றி இப்போ சொல்லலை இப்போ முதல்ல என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த நீக்கிறதுக்கு உபாயம் சொல்றா அடுத்த ஸ்லோகத்துல நாப்பத்தி ஸ்லோகம் விக்ஷேப நிவருத்திக்கு உபாயம் சொல்லுகின்ற ஸ்லோகம் உபாய போதனம் ரொம்ப அதிகமா சொல்றது இல்லை சுருக்கமா தான் சொல்றார் துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காம போதான் அஜம்ஸ்மையா நியம்ம காமோகா அஜம் சுவத்திய ஜத்தம் இடைவிடாம நீ முயற்சி பண்ணி மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் இவ கட்டுப்பாடு மனம் கட்டுப்பாடற்ற மனம் நம்ம பார்க்கலாம் அது ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் போக போக பயன் தரும் இப்போ அந்த பையங்கள்லாம் போய் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த பையங்களை நீங்கள் பார்த்தா தெரியும் இது மாதிரிதான் எங்கள் வாழ்க்கை இருந்தது ஒரு காலத்தில் அந்த மாதிரி வாழ்க்கை இப்போ கிடைக்குமானு நம்ம கிடையாது யோசிச்சு பார்க்கணும் கிடையாது பயங்களை பார்வை ராத்திரி பத்து மணிக்கு மந்திரம் சொல்கிறான் காலம்பரம் சொல்லிக்கிட்டு இருக்கான் படிச்சுக்கிட்டே இருக்கான் படிச்சுருந்தேன் போன உடனே அந்த ஸ்லோகம் அந்த சப்தம் இதை பார்த்து பார்த்து பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு வேறு வேலை கிடையாது சந்தியாந்தனம் பண்ணணும் சமிதாதாரணம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் அதை தவிர இன்னும் அவங்களுக்கு வேற ஜாஸ்தி ஒர்க்கு கிடையாது அந்த காலத்திலயா குருகுலத்திலேயாவது சமித்து பொறுக்கின்னு வரணும் தர்பரத்துன்னு வரணும் எல்லாம் இருந்துது அது கூட இல்லை இப்போ வாங்கி கொடுத்து சமீத்தை எடுத்துன்னு வர்றதுங்கிறது ஒரு பிரம்மச்சாரியோடய தர்மம் தர்மம் அது சமீத்து வந்து மரங்களில் கீழந்து விழுந்துருக்கிற சமீத்தை பிறங்கின்னு வரணும் இப்போ இவங்களுக்கு எல்லாம் இந்த ரெண்டே சமைத்து தான் எஜுர்வேதிக்கு பதிமூணு சமீத்து ரிக்வேதிக்கு ரெண்டே சமைத்து வச்சு ரெண்டு சமயத்துக்கும் எனக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் அங்கேருந்து அரசு மரத்துக்குள்ளே போனோன்னா ஒன்று ரெண்டு குச்சி கிடைக்கும் வந்து முடிஞ்சு போச்சு எல்லாேருமா சேர்ந்து ரெண்டு தான் போடுவான் மொத்தமாகவே ஒரு ஒருத்தர் ஒரு நாளைக்கு முடிஞ்சா முடிஞ்சு போச்சு அப்புறம் தர்ப்புல் இவங்களுக்கு ஜாஸ்தி தர்ம புல்லுக்கு வேலை ஆவணியன்னைக்கு பவித்திரம் போட்டுப்பான் அவ்வளோதான் தர்ப்பு தேவையில்லை குருநாதருக்கு வந்து ஹோமத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கணும் இவர் அதெல்லாம் பண்ணுறதில்லை அவர் சொந்தமான சொல்லத்தோடு அந்த காலத்து சிஸ்டம் இல்லையே இப்போ குரு வந்து அவுபாசனம் பண்ணுவார் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார் அவருக்கு வேண்டிய சகாயம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் பிரம்மச்சாரி கிரகஸ்தாஸ் பிரம்மச்சாரிகள்லாம் ஆமாயந்தும் விமாயந்தும் பிரமாயந்தன்னு ஏன் அவர் சொல்கிறார் அது கிரகஸ்தானே சொல்கிறார் இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஹோமத்துக்கெல்லாம் கொஞ்சம் அது ரொம்ப பெருசாக ஒன்று இருக்கு சின்ன சிம்பிள் தான் எளிய வாழ்க்கையில் என்ன பெரிய சக சகாயம் வேண்டியிருக்கு படிக்கிறதுல தானே கவனம் ஜாஸ்தி சிம்பிள் லைஃப்பில் என்ன சகாயம் பெருசாக வேண்டியிருக்கு ஒன்றும் கிடையாது அது சொல்கிறேன் அது வந்து எப்படி இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் ஃப்யூச்சரில் அவன் வந்து பொருளை பார்த்தா கூட அவனுக்கு இந்த படிப்பு வந்து என்னாகும்னு கேட்டால் இதுக்கு பாஷ்யம் படிக்கணும் வெறுமனை வேதத்தை படிச்சு பிரயோஜனம் அதுக்கு பாஷ்யம் படிக்கணும் அவன் பெருசா வந்துட்டான்னு வச்சுங்க அவன் தப்பா போறதுக்கு வழி இல்லா போறதுக்கே வழி அதனால ஒரு ஸ்லோகம் இருக்கு சாஸ்திரம் ஜோதிஷ் பிரகாஷார்த்தம் தரிசனம் புத்திராத்மனஹ தாப்பியம் நரசயுக்தாப்யாம் பிரச்சரன் பிரகர்ஷேன சரண் நான் அபராட்சதி தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் என்ன ஆயிடுவாங்க அதுமயமா ஆயிடுவாங்க அவங்க லைஃபே இப்படி ஆயிடுவாங்க சம்ஸ்காரமே அப்படி அந்த வாழ்க்கையை கொடுத்துடும் இருக்கட்டா எதற்காம் சொல்கிறோம்னா இந்த மனசு அதை கட்டுப்பாடுள்ள மனசுன்னு பேச ஆரம்பிச்சு கட்டுப்பாடு உள்ள மனசாக இருக்காது அதை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு இப்போ ஒரு உபாயம் சொல்கிறார் விக்ஷேப நிவர்த்திக்கு உபாயம் சொல்கிறார் இங்கே விக்ஷேப நிவர்த்திக்கு உபாயம் என்னென்னா நீ வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிச்சா சுகம்னு நினைக்கிறையோ அதெல்லாம் அதில் இருக்கிற துக்கத்தை நினச்சி பார்த்தையானா காமத்தில் இருந்து நீ விடுபடலாம் அதுக்குதான் பஜகோவிந்தம் படி மூடஜகிஹி தனாகம திருஷ்டாம் குரு சத்மசிவி திருஷ்டாம் அது ஒன்று இருக்கு அப்புறம் என்ன புத்திராதபி தனபாஜாம் பீதி சர்வத்ரைஷா விஹிதா ரீதி என்னது அப்புறம் சுகத கிரியத்தே ராமபோக பஷாத்தந்தரீரே ரோகா எத்தபி லோகே மரணம் சரணம் திமுஞ்சதி பாபாச்சரணம் இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் பஜகோவிந்தத்தில் நிறைய வைராக்கியத்துக்குன்னே மோக முத்கரம் தான் இது அப்படின்னா என்ன அர்த்தம் விக்ஷேபம் போகணும்னா பஜ் பஜகோவிந்தத்தை நன்னா தியானம் பண்ணு பஜகோவிந்தத்தில் சொல்லி இருக்கிறதுலாம் நினைச்சுப்பாரு மா குரு தன ஜன கருவம் என்ன லோகம் இந்த மாதிரி வைராகிய சதகம் வைராக்கிய ஸ்லோகங்கள் எல்லாம் படி அதனால என்னாகும்னா இந்த உலகத்துல உனக்கு வெறுப்பு வரும் எதெல்லாம் நீ சுகம்னு நினைக்கிறையோ அந்த சுக வஸ்துக்கள்ல வைராக்கியத்தை வெறுப்பு ராக வெறுப்பு விராக தன்மைங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மேலேயே ஒரு படி போய் சொல்றேன் அப்புறம் அசிய சொல்ற சங்கராச்சாரியர் காக்க மேல எ சந்தோஷமா வச்சிருக்க போறோம் அதை உடனே ஒதுக்கி தள்ளி காக்க என்னுடைய விஷ்டப்பட்டதுன்னு சொன்னா உடனே போய் ஸ்நானம் பண்ணணும் மந்திரமெல்லாம் ஜெபிக்கணும் சொல்றது காக்கசிய விஷ்டாவத்து அசஹிய புத்தி அசஹ்ய புத்தி வேண்டாம் எனக்கு வேண்டாம் பிடிக்கல எனக்கு வேண்டாம் சொன்னா வேண்டாம் தான் அது வந்து என்னது வகையான துவேஷமா இருந்தாலும் தப்பு இல்லை தோஷம் கிடையாது அதுல இருக்கிற துக்கத்தை நினைச்சு பார்க்கணும் அனித்யம் அனித்யம் பந்தகம் என்ன பந்தப்படுத்துற இந்த சுகம் எனக்கு என்னத்துக்கு நித்தியம் இல்லாத இந்த சுகம் எனக்கு என்னத்துக்கு எனக்கு துக்கத்தை கொடுக்கிற இந்த சுகம் எனக்கு என்னத்துக்கு திருப்தியை கொடுக்காத இந்த சுகம் எனக்கு என்னத்துக்கு அப்படி நீ உட்கார்ந்து நினைச்சு பார் அப்படி சொல்றது திருப்தியை கொடுக்காத நிறைவை தராத அனித்தியமான இந்த சுகம் எனக்கு என்னத்துக்கு ஆட்டோ சஜன் கொடு திரும்ப திரும்ப சொல்லிக்கோ நான் இந்த திருப்தியை தராத நிலையில்லாத அடிமைப்படுத்துகிற இந்த சுகத்தை நான் நாடமாட்டேன் ஒன்னும் வேண்டாம் இப்போ வந்து கைலாசத்துக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய கஷ்டப்படணுமா வேண்டாமா ஆ கஷ்டப்படணும் அப்போ நீங்கள் கஷ்டத்து படாமல் இருக்கணும் இப்போ கைலாசத்துக்கு பிறந்த நான் தப்பாக சொல்லலை நான் ஒரு வார்த்தைக்காவது இது எடுத்துட்டு இருக்கேன் நல்ல விஷயத்துலேயே இங்கே நம்ம படிக்கிற வேதாந்தம் என்ன கைலாசம் எங்கே இருக்குது கைலாசங்கிறது வந்து சத்தியமாக மிச்சயா நம்ம பாஷையில் நம்ம இதில் இப்படி தான் இப்படி சொல்லி சொல்லித்தான் பக்தியே இல்லாமல் பண்ணிவிட்டாங்கப்பா அதான் வந்து என்ன சொல்றோம் துர்தர்ஷா துர்தர்ஷன் இந்த விஷயம் சொல்றதுக்கு துர்தர்ஷா அதுக்கப்புறம் புரிஞ்சுன்னு சொல்லலை ரொம்ப முக்கியம் எத்தனையோ மகாத்மாக்கள் கைலாசத்துக்கு போயிருக்கிறார்கள் கைலாசத்தை புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அது நம்முடைய கல்ச்சர் பண்பாடு இல்லைன்னு சொல்லல அது தர்மமான இச்சை அதுல ஒண்ணும் தோஷம் இல்லை ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னது தர்மதம் அந்ர தர்மாத்திரா தர்மா நம்ம படிச்சிருக்கிற அத்வை கடந்த விஷயம் எனவே இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்பதான் அத்வைதோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய தரம் தெரியும் ஆனா இப்ப சொல்றோம் சொல்ற விதம் தர்மத்தை கடந்து போகிற இது அதுக்கா தர்மத்தை விட்டுடும் சொல்றது இல்லை தர்மத்திலேயே அழிந்து போய்விடாது அழுந்தி விடாது அது நல்வினையும் இருள் சேர் நல்வினை ஆகவே அது ஒரு விட்சேபம் அந்த விக்ஷேபம் போகணும்னா அதோட நினைச்சு பார்த்தாலே போறோம் துக்கம் சர்வம் துக்கம் அனுஸ்மிருத்திய எல்லாத்தையும் துக்கம் என்று நன்கு சிந்தித்து பார்த்து அனுஸ்மிருத்திய அனுஸ்மிருத்திய சர்வம் துக்கம் லோகம் சோகம் அப்படின்னு புரிஞ்சு காமோ நச்சிகேத மாதிரி இருக்கணும் நச்சிகேத என்ன சொல்ற தற்பணீயோ மனுஷம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது எனது கைச்சித்யம் ஜரய்தி தேஜா அப்ப தவைைவாக கீதே யார் சொல்ல நீ கொடுக்குறன்னு சொன்ன காரு பங்களா எடுபடி ஆளெல்லாம் நீயே வச்சுக்கோங்கிறான் யாரு நஜிகேஷ் எல்லாம் கொண்டு போங்குற அவன் சொல்றான் எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும் எனக்கு வந்து ஆத்ம ஞானத்தை கொடுத்தா வேற ஒன்றும் வேண்டாம் இதெல்லாம் நான் வேணும்னா சம்பாதிச்சுக்க முடியும் இந்த சமா நீங்களே வச்சுங்கோ எனக்கு இதுவே போரம் நச்சிக்கேதா நவரி வேறு வரத்தை நச்சிகேத கேட்க மாட்டான் அதெல்லாம் திருடம் அதுதான் சங்கராச்சாரியா சொன்ன ராகோ நச்சிகேதா புத்திமத்தா பிரக்ஷோபியமானமபிம் பகுதா பிரக்ஷோபியமானமபி இப்படி பல வகையா இவனை அலக்கழிச்சு பார்த்தேதர் விஷய சுகம் துக்கம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம ரீகலக்ட் பண்ணிக்கணும் புத அனித்யசு லோகம் இமம் பிராப்துவா இது மாதிரி எங்கெல்லாம் ஜென்மிருத்ய ஜரா வியாதி அனுதர்சனம் விஷய சுக தோஷ தரிசனம் இங்க எப்படி விஷய சுகத்துல தோஷம் இருக்கோ அதே மாதிரிதான் அமுத்ர அந்த லோகத்துக்கு போனா அங்கேயும் பிராப்டம் சொர்க்க லோகத்துக்கு போன அங்க மாத்திரம் என்ன பூர்ணமா திருப்தியா இருந்துட போறீ அங்க இந்திரனுக்கே ஆயிரத்தி எட்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படி இருக்கிற போது இந்திரன் வந்து பிரம்மாஜி வந்தாலே திண்டாடுறார் பிரம்மாஜி விஷ்ணுவை பார்க்கிறார் பிரம்மா ஹரி ஹரிஹி ஹர்பதம் திருஷ்டாவதி எங்க முடிக்கிறது ஆகையினால இந்த துக்கத்தை நினைச்சு பார்த்து தோஷ தரிசனம் அது நிறைய சொல்லணும் மனசுக்கு சொல்லிக்கின்றே இருக்கணும் இந்த விஷய தோஷ தரிசனத்தை சொல்லி சொல்லித்தான் காம போகான் நிவர்த்தையே வாழ்க்கையில நீ அடையணும்னு நினைக்கிறதையும் சரி அதனிக்கவாசர் சொன்னார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால கூத்தா இந்த மாதிரி என்ன இந்த ஒரு பாட்டு இருக்க அம்ம நாம் அஞ்சுமாறு புற்ற வா அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் அப்படின்னா வரிசையா சொல்லுவார் ஆனால் இறைவனிடத்தில் அன்பில்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறே அஞ்சு அப்போ இந்த இது நிறைய நினைச்சுக்கிட்டே அப்படி நினைச்சு நினைச்சு நம்ம மனசுல விஷய ஒரு வெறுப்பு துவேஷத்தை நல்ல துவேஷம்னா ரொம்ப இதுக்காக அர்த்தம் இல்லை வேண்டாப்பா எனக்கு நிவர்த்தையே துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காம போகாத்து நிவர்த்தையே அடுத்த வரி என்ன பண்றோம் ஜாத்தம் சர்வம் அனுஸ்மிருத்திய ஜம்சியான காண்டேப நிவத்திக்கு உபாயம் சொல்ற போது முதல் வரியில் என்ன சொல்ற சர்வம் துக்கம் இது அனுஸ்தோகாது காமபோகத்திலிருந்து வெளியிடுறது நிவர்த்தையே நிவத்தி அர்த்தம் விலகி விட வேண்டும் ஆனா அப்படின்னா நீ ஒரேடியா இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் வெறுப்ப வளர்த்திக்காதான் இந்த எண்ணத்தை வச்சுக்கோ ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பிரம்மன் அஜம் சர்வம் விக்ஷேப நிவர்த்திக்கு இன்னொரு உபாயம் ஒரு உபாயம் என்னது ரொம்ப ஆசையும் போகத்துல அனுபவிக்க அனுபவிச்ச விஷயத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நெனை அது எப்படி எல்லாம் படுத்தி எடுக்கும் வர்ணிச்சு பார் உன் மனசுக்கே அந்த வர்ணனைகளை சொல் எப்படியெல்லாம் இன்பம் அனுபவிச்சா எப்படி எல்லாம் துன்பம் வரும் என்கின்ற கருத்தை உன் மனதுக்கு திரும்ப திரும்ப சொல் அதை உனக்கு நீயேத்து தெரிந்து கொள்ந்து கொண்டால் உன் மனம் விடுபடும் அதே சமயம் வந்து ஞாபகம் உலகத்தை வெறுத்துடாது வெறுப்புனால நீ இது பண்ணலாம் அதெல்லாம் வந்து ஆனா வெறுக்காத சர்வம் அஜம் அனுஸ்மிருத்திய நாமரூபாத்மக பிரபஞ்சம் எல்லாம் இந்த பிரம்மன் என்று தியானம் செய்து கொண்டு நீ எந்த விஷயத்தையும் பார்க்க ஜாத்தம் நைவத்து பசிய பிரம்ம தியானம் முதல்ல விஷயத்துல இருக்கிற துக்க தோஷ தியானம் இப்ப என்னதுன்னா சர்வம் ஜாத்தம் அனுஸ்பிருத்திய தங்கத்துக்கு முக்கியாட்டு நிறைய இருக்கு என்ன பண்ணுவோம் ஆனா தங்கம் உயர்ந்ததா நகை டிசைன் உயர்ந்ததான் கேட்டா சரி இந்த டிசைன் நகை வாங்கி போட்டு எத்தனை சந்தோஷமா இருக்கு இதை விட ஒரு நல்ல டிசைனை பார்த்த உடனே இந்த டிசைனுக்கு மதிப்பு போய்விட்டது இது என்ன டிசைன் அதை பார்த்ததுக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமி அதல்லவோ டிசைன் நாக் எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது உங்கள் புன்னகையில் எங்கள் பொன் சிவக்கும் உங்கள் புன்னகையில் எங்கள் பொன் சிவக்கும் எங்கள் பொன் சிவக்கும்னா என்ன அர்த்தம் காப்பர்ன்னு அர்த்தம் பதினெட்டு தான் இருக்கு பதினெட்டு கேரட்டு தங்கம் இது ஆனா நீ இருபத்தி ரெண்டு தங்கத்துக்குள்ள காசை கொடுத்துரு அப்பதான் உனக்கும் புன்னகை வரும் எனக்கும் புன்னகை வரும் அப்புறம் உன் புன்னகையில் அது செவக்குன்னு தெரியும் உங்கள் புன்னகையில் எங்கள் பொன் சிவக் சர்வம் அனுஸைன் ஜாத்தம் அது மாதிரி அஜம் சர்வம் அனுஸ்தம் பசிய ஆயுத சர்வம் பிரம்மமயம்னு பார்த்துட்டியானா என்ன சங்கை எங்கே உழைவெங் உலைவெங்கே இன்னும் ஒளிந்திடே சங்கை ஒளிந்துடாயே எல்லாம் போயிடும் அப்பா அத்தனையும் போயிடும் ஆக அந்த துவைத்த தரிசனம் பலமா இருந்தா அதுல இருக்கிற துக்கத்தை நினைச்சுப்பாரு என்ன துவைத்த தரிசனம் என்ன துவைத்த விஷய சுகம் அது அனுபவிச்சு அனுபவிச்சு பழகி போயிடுச்சு இந்த சொல்லி சொல்லி பழக்கம் அதுதான் பழக்கத்துக்குத்தானே வேண்டி இருக்குது மனச பழக்கத்துக்கு தானே ஜென்மாவே கொடுத்திருக்கார் பகவான் முயற்சி பண்ணி இறைவனுடைய அருள் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்குமான் சந்தேகப்படாதே பகவான் சொல்லிருக்கார் வினஷதி சந்தேகப்படாதே நான் காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு அத்த ஊர்வம் இப்படி பலதரம் சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன யோகக்ஷேமும் வகாமியகம் இல்ல இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா எங்க எப்படி சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்றது அகம்பகா நீ கவனப்படுற நீ சொல்லிட்ட அப்படி இருந்தா பட்டி கிடந்து செத்துட்டு போறேன் என்ன பெரிய இது நீ அதை கவனிக்கலைனா அது ஓம்பாடு தன் கடன் அடியேனையின் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது தாங்காட்டி போனாலும் போ அதுக்காக நான் ஓம் வேலையை நீ சரியா செய்யாட்டாலும் என் வேலையை நான் சரியா செய்ய போறேன் அதான் தீர்மானத்துக்கிட்டேன் கடவுள்கிட்டே சொல்றது அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் ஓடி வருவ மாட்டாரா செய்ய மாட்டாரா செய்யாட்டி அதான் நம்ம தான் அந்த அளவுக்கு தைரியமா போயிட்டோமே வந்தா என்ன வராட்டி போனா என்னன்னு அது உண்மையா இருக்கணும் இப்படி சொன்னா வருவார்னு சொன்னு சொல்லப்படாது இப்படி சொன்னா வந்துருவார் சொன்னதுல அது எண்ணம் அப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு உண்மையான அந்த எண்ணம் உள்ள இருக்கணும் அப்பதான் அதுக்கு பயன் ஆகவே அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய ஜாத்தம் நெய்வது பசு இது துவேஷம் வந்ததுன்னா உடனே மாத்திடணும் அப்படின்னா என்னன்னா நீ வந்து விஷயத்தை வந்து அதை தூக்கி போட்டு தியாகம் குறியார் விஷவத்ய விஷயா ஏதோ நான் படித்த ஞாபகம் எதிரியோ புத்தர் சொல்லுவார் அதாவது என்னன்னா நான் வந்து பாம்புக்கு பயப்படலை புலி சிங்கத்துக்கெல்லாம் பய பயப்படலை இந்த ஊர்ல இருக்கிற விஷயங்களுக்கு தான் பயப்படுறேன் அதனால தான் நான் காட்டுக்குள்ள போறேன்னா அதுக்கு நான் பயப்படலை இதுக்கு தான் நான் பயப்படுறேன் இந்த இன்பத்துக்கு தான் அதுக்கப்புறம் அடைஞ்சார் எல்லாம் பிரம்மனாகவே பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அப்ப விக்ஷேப நிவர்த்தி உபாயம் சொல்லிவிட்டார் விக்ஷேபத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒன்னு துக்கதோஷ தரிசனம் அனதர் யமயம் எல்லாமீஷா புருஷேவ் தமதம் புரஸ்திராட்சிச்சோத்தரே அதச்சோரேதம் விஷ்வீம் வரிஷம் புருஷ ஏவேதம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிரம் இப்படியே எல்லா வாக்கியத்திலையும் எங்கெல்லாம் வந்து ஆத்மே வேதகம் சர்வம் சர்வம் கலுயுதம் பிரம்ம இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு அங்குங்காதபடி எங்கும் பிரகாசமா இது நினைச்சு இந்த விக்ஷேபத்திலிருந்து விடுபடணும் ஆகா விஷேபத்துல மெயினா முதல்ல இருக்கிறதும் முக்கியம் ரெண்டாவதும் முக்கியம் விஷய தோஷ தரிசனமும் முக்கியம் சர்வ பிரனமும் முக்கியம் அதுதான் கீதையில் கூட பார்க்குறோம் நாம எத்திர செய்வாத்மனாத்மானத்மதி நிறைய ஸ்லோகங்கள் அந்த தியான ஸ்லோகத்தில் அதோட பிரயோஜனம்லாம் இருக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்து அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் லயே சம்போதே சித்தம் விக்ஷிப்தம் சமயத் சகஷாயံ விஜானியாத் சமப்ரப்தம் ந சாலயேத் லயே ஸம்போதயே சித்தம் விக்ஷிப்தம் சமயேத் புனஹ சகஷாயံ விஜானியாத் சமப்ரப்தம் ந சாலயேத் வரி நாப்பூனாவதுல ரெண்டாவது வரி அபியாசத்தை குறிக்கிறது வைராகியம் என்னது நம்ம கீதையில பார்த்திருக்கோம் கண்ணாடி கூடு வச்சிருக்கிற இது அந்த கண்ணாடி கூடு காத்தெல்லாம் அதிகமாக அடிச்சு விளக்க அணைச்சுடக்கூடாது ஆஹ் வைராக்கியம்ங்கிறது லைக் கண்ணாடி கூடு அப்புறம் அதில் இருக்கிற அந்த பிரகாஷ சுடர் இருக்கே தொடர்ந்து எரிஞ்சுட்டு இருக்கிறது மாதிரி அபியாஸ் ஆஹா அஜம் சர்வம் அனுஸ்திய ஜாத்தம் நெய்வத்து பசியத்தி ஜாத்தம்னா தோன்றியிருப்பதாக எதையுமே கருதுறது நாமரூபத்தை கவனிக்கிறதே இல்லை நாமரூப அதிஷ்டானத்தை மாத்திரம் சிந்திக்கிறது இதுக்கு பேர் அபியாசம்னு பேர் ஆஹ அஜம் சர்வம் அனு துக்கம் சர்வம் அனுஸ்பிருத்திய சொன்ன வைராக்கியம் அஜம் சர்வம் அனுஸுமிருத்திய சொன்ன அபியாசம் ஆஹா இந்த அபியாசமும் ரொம்ப முக்கியம் ஆஹ அபியாச வைராக்கியாபியம் தன் தன் நிரோதான மனமற்ற நிலை ஸ்டில் மைண்ட் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இங்க பிரம்மா கார வி மனசுல பிரீடாமினா அதிகமா பிரதானத்தையா எப்பவும் பிரம்மா கார வத்தி பூர்ணாக்கார விற்பி அத்வைதாகார விற்பி அகண்டாக்கார விற்பி பிரம்ம சத்திய விரத்தி இதுதான் இருக்கணும் அபியாசம் பண்ணணும் இது அடுத்த இடைஞ்சல் இதில் பார்க்க பார்க்கிறோம் லயே சித்தம் சம்போதையே இது விக்ஷேபம் இல்லைன்னா இது இன்னொரு அது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று அலைஞ்சுகிட்டு இருக்கும் என்னன்னா தூங்கிடும் தூங்கவும் விடப்படாதுக்கு காரணங்கள் நான்கு சொல்லுகிறார்கள் ஒன்னு சரியான தூக்கம் இல்லாம தியானம் பண்ணக்கூடாது நல்லா தூங்கிட்டு தியானம் பண்ண ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு தூங்கணும்னு மருத்துவ நூல் சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு ஓய்வு தேவை இந்த உடலுக்கு ஓய்வு தேவை கொடுக்காம இருந்தால் குற்றம் அது கொடுத்த ஆகணும் அந்த ஓய்வு தர வேண்டிய நேரத்தில் ஓய்வு கொடுத்துடும் அந்த நேரத்தில் விவகாரம் பண்ணக்கூடாது காரியங்கள் பண்ணக்கூடாது நீதையிலையும் பார்த்துட்டோம் அதிகமாக தூங்குறவனுக்கு யோகம் இல்லை குறைவாக தூங்குறவனுக்கு யோகம் இல்லை அதிகமாக சாப்பிட்றவனுக்கும் யோகம் இல்லை குறைவாக சாப்பிட்றவனுக்கு யோகம் இல்லை அதிகமாக வேலை செய்கிறவனுக்கும் யோகம் இல்லை குறைவாக வேலை செய்கிறவனுக்கு யோகம் இல்லை பொதுவாக மாடரேஷன் இன் லைஃப்னு படிக்கிறோம் நடுநிலைமையோடு கூடின வாழ்க்கை தியானத்துக்கு அது ரொம்ப முக்கியமான தகுதியாக சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் அப்போ சாஸ்திரம் என்ன சொல்வது லய இந்த தூக்கத்துக்கு நாலு காரணம் ஒரு காரணம் நித்ராசேஷா நித்ராசேஷம் தூக்கம் மிச்சம் இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க எங்கெல்லாம் புத்தகம் படிச்சா தூக்கம் போயிடுது போறோம் துக்கம் சர்வம் அனுஸ்பிருத்தியான தூக்கம் அப்புறம் சில பேர் என்னென்ன போடுறாங்க எங்கள் தியான பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும் உங்கள் பிபி குறையும் பிபி நார்மல் ஆகிடும் அது வந்து தூக்கம் குறையும் அது தூக்கம் நல்லா வரும் என்னெல்லாம சொல்கிறாங்க ரத்தம் அழுத்தம் சரியாகும் சர்க்கரை நோய் போகும் ஆஸ்தமா போகும் இதுக்கு தான் பதஞ்சலி தியானம் எழுதி வச்சுருக்க அந்த பை ப்ராடக்ட் எல்லாம் மெயின் ப்ராடக்டாக சொல்லிகிட்டு எல்லாரும் இங்கே வந்த இது மெயின் ப்ராடக்ட் இல்லைன்னு சொன்னால் போயிடுவான் அதனால மெயின்டைன் வேறே பண்ணணும் கடைசி வரைக்கும் இதுதான் மெயின் அதெல்லாம் அவாந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கூட்டம் போயிடும் கூட்டத்தை காப்பாற்றணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியே சொல்லிக்கணும் இப்போ உங்களுக்கு இருக்காதே பாருங்க நீங்க ஒரு வாரம் பண்ணிங்களே செக் பண்ணுங்க பிபி இருக்கா பாருங்க ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் அதுக்கு ஒரு டாக்டர் வேறு அங்கே இருப்பார் அப்புறம் தியானத்தை சேர்ந்து இருப்பார் இப்படி எல்லாம் கதை நடக்கும் நம்ம பார்த்தோம் தான் இருக்கோம் யத்துக்கு முதல் விக்னம் வந்து நித்ராசேஷம் இன்னும் சிலதெல்லாம் மூணெல்லாம் சொல்ற அடுத்த வகுப்புல சொல்றேன் ஹரி ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவினே வியோமத்யாப்த தேகாஜ கட்சிணாமூர்த்தஜே நம நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும்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 சமீ